ஒருவர் காண்பவராக இருந்த நிலையில் அவர்களுடன் ஏற்றி காப்பியிருந்தார்கள் சில வேளை இரத்தத்தின் காரணமாக தமக்கு கீழே ஒரு தட்டை வைத்துக் கொள்வார்கள் மஞ்சள் நிற நீரை ஆயிஷா அலிஹா அவர்கள் பார்த்ததாகவும் இது இன்னவளுக்கு ஏற்படுகின்ற ஒன்றை போன்றுதான் என்று சொன்னதாகவும் எக்ரிமாறுதிகள்தான் அவர்கள் கூறுகிறார்கள்